நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மேகநோய் பொண்களை போக்கக்கூடிய எலைய மருந்து மருதான இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நன்றாக அரைத்து அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆறு மிளகு ஒரு பல் பூண்டு சேர்த்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஆறு நாட்களுக்கு சாப்பிட்டு வர வேண்டும் இந்த ஆறு நாளும் உப்பு புலி சாப்பாட்டுல சேர்த்துக்க கூடாது உப்பு புள்ளி பத்தியம் இருக்கணும் அப்படி இருந்து வந்தாங்கன்னா இந்த மேக நோய் புண்கள் வெகு விரைவில் ஆறிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்